வணக்கம் ஜூலை 22 இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு லட்சினின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராமலிங்கம் சுதாகர் என்பவர் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஸ்மார்ட் மற்றும் லேப்டாப்களின் பேட்டரி திறனை நூறு மடங்கு அதிகரிக்க செய்யும் புதிய கருவியை அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மூன்று நூற்றாண்டு விழா கண்ட குஷன் பாகுலா என்பவர் ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவர் நான்கு விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யும் காய்கறி கூட்டுறவு மையம் பீகார் மாநிலத்தில் அமைய உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஜவுளித்துறையில் எந்த நாடு இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளது இரண்டு கிளாவேயா எரிமலை எங்கு அமைந்துள்ளது மூன்று இந்தியாவில் ரயில்களில் பயணம் செய்யும் பென் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பேடிக் பட்டன் பொருத்துவதாக எந்த ரயில்வே அறிவித்துள்ளது நன்கு ஒருவருக்கு ஒரு ஊதியமாக ரூபாய் அறுநூறு என அறிவிப்பு செய்துள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி